ீே நமீதை ரெண்டாவது அயம்யோகம் இருபத்தெட்டாவதுக்கு பாத்தம் பாக்கிறோம் அவியூ மிக இந்த இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு ஸ்லோகத்திலையும் அனாத்மாவையே நீ ஆத்மான்னு நினச்சாலும் கவலைப்படுறது பொருத்தம் கவலைப்படுறதுக்கு சரியான காரணம் இல்லை அறியாமையினால்தான் நீ கவலைப்படுற இந்த உண்மையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா கவலைப்படுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பது தான் புரிய வைக்கிறார் கவலைங்கிறது ஒரு உணர்ச்சி அந்த கவலையை அறிவால் நீக்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் பகவான் அற்புதமாக உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார் நம்ம கவலைகளை போக்கிறதுக்கு வேறு என்னெல்லாமோ பரிகாரம் பண்ணி பார்க்குறோம் உண்மையிலேயே சரியான பரிகாரம் என்னென்னா தெளிந்த அறிவை பெற்றாதான் இந்த கவலையை அடியோட நீக்க நம்மளால் முடியுங்கிறது இந்த ஸ்லோகங்கள்லேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா சொல்கிறார் பூதானி அவ்வக்த பூதானின்னா இந்த உடம்புகள் உடல்களெல்லாம் ஒரு காலத்தில் கண்ணுக்கு தெரியாம தான் இருந்தது இந்த சரீரமெல்லாம் கண்ணுக்கு தெரியல ஆதீனா முதல்ல இருந்ததுன்னு அர்த்தம் அவ்யக்தான் முதல்ல உடையதாக இருந்ததுன்னு அர்த்தம் வியக்து சொன்னால் புலப்படுறது இந்திரியங்களுக்கு புலப்படுறது தான் வியக்தம் இந்திரியங்களுக்கு புலப்படாமல் இருக்கிறது அவ்வக்தம்னு பேர் இந்த சரீரமெல்லாம் ஒரு காலத்தில் புலப்படாமல் இருந்தது பிறந்ததுக்கு அப்புறம் தானே புலப்பட்டிருக்கு பூதானி அவ்வக்த ஆதீனி வக்த இந்த உடம்பு அழிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் புலப்படாத நிலைக்கு போயிடும் ஹே பாரதா அர்ஜுனா ஒரு காலத்தில் இந்த உடம்பெல்லாம் இல்லை இப்போ இடைப்பட்ட காலத்தில் இந்த உடம்பு இருக்குது அப்புறம் இந்த உடம்பு அழிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் புலப்படாத நிலைக்கு போயிடும் இது வந்து வாழ்க்கையினுடைய இயல்பு தானே எல்லாருக்கும் இது தானே நடந்து கொண்டிருக்கு எத்தனையோ உடம்புக்கு இதுதான கதி நடந்திருக்கு இதை குறித்து ஏன் கவலைப்படுற தத்திர கா பரிதேவனா இதில் ஏன் பற்று வைத்து கவலைப்படுகிறாய் கவலைப்படுவதற்கு காரணம் சரியா இல்லை என்பதை புரிய வைக்கிறார் பகவான் ஆகவே இதுவே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான